प्रपन्न पारिजाताय कृष्णाय दुहे महात्मानस्तु ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதா भगवान श्री பிரகிமாஜன்யமூத்திய ராஜவித்யா ராஜயோகம் என்கிற தலைப்பில் இந்த அத்தியாயத்தில் ஈஸ்வரனை பற்றின ஞானத்தை விசேஷமாக உபதேசம் பண்ண தொடங்கியிருக்கிறார் நம்ம முகவுரையிலிருந்து இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம் ஈஸ்வரஸ்வரூபத்தை பகவான் நன்றாக உபதேசம் பண்ணினார் அந்த ஈஸ்வரன் எல்லாருடைய சரீரத்திலையும் தூய உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறார் நாம் அறிவால் அந்த உண்மையே உணரணும் ஆகவே துவைய உணர்வாகிய இறைவன் உள்ளத்தினுள்ளே நிழல் உணர்வாக உயிராக வெளிப்படுகிறார் என்று அத்வைத சித்தாந்தம் உபதேசிக்கிறது ஆகவே நம்மை உடலாக கருதி கொள்ளாமல் உள்ளமாகவோ உயிராகவோ கூட கருதிக்கொள்ளாமல் நிஜ உணர்வாக நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் ராஜவித்யா இதுதான் ராஜகுஹ்யம் இதுதான் விஜான சகிதம் ஞானம் உடலில் வெளிப்படுகின்ற உணர்வாக நான் இருக்கிறேன் இதுதான் உண்மை ஆனால் வாழ்க்கையில் பலர் இந்த உண்மையை உணராமல் வீணான ஆசைகளை உடையவர்களாக வீணான செயல்களை செய்து கொண்டு அறிவை இழந்தவர்களாக கற்க வேண்டியதை கற்காமல் அறக்கத்தனமாக அசுரத்தனமாக செயல்பட்டு மயங்கி போயிருக்கிறார்கள் அவர்களால் அவர்களுக்கும் நிம்மதி இல்லை மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லை என்பது விஷயம் கருத்து இந்த ஸ்லோகத்தில் மகாத்மாக்களை பத்தி சொல்கிறார் அதாவது முதல்ல அறிவை சரியாக பயன்படுத்தி வாழாத மக்களை சொன்னார் சமூகத்தில் இரண்டு குரூப் இருக்குது ஒன்று வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம வாழ்க்கையை வீணடிக்கிறது இன்னொன்று வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிறது அவர்களை பத்தி தான் இந்த ஸ்லோகத்தில் பதிமூணா ஸ்லோகத்துல உபதேசம் பண்றார் ஹே பார்த்த அர்ஜுனா து ஆனால் மகாத்மான மகாத்மான்னு சொன்னா நன்றாக பெரியோர்களிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் அறிவை பெற்றவர்கள் பரந்த உள்ளம் படைத்தவர்கள் எல்லோரும் ஆனந்தமாக அமைதியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமுடையவர்கள் அவர்களைத்தான் மகாத்மா என்று சொல்கிறோம் இங்கே பன்மையில சொல்றார் மகாத்மான தெளிந்த அறிவும் பரந்த மனமும் உடைய பெரியவர்கள் தெய்வீம் பிரகிருத்தும் ஆச்ரிதா தெய்வீக இயல்பை சார்ந்திருக்கிறார்கள் நல்ல குணங்களை வளர்த்திக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் பூதாதிம் அவ்வியம் மாங் ஞாத்வா பூதாதிம்னா உயிர்களுக்கெல்லாம் முதல்வனாகிய அவ்வயம் மாறாத என்னை ஞாத்வா அறிந்து உயிர்களுக்கும் உலகங்களுக்கும் தலைவனாகிய மாறாத எண்ணை அறிந்து சாஸ்திரம் குரு பெரியோர்களுடைய நடைமுறை இவற்றால் அறிந்து அனன்ய மனசகா வேறு எதிலும் மனத்தைச் செலுத்தாமல் வாழ்க்கையில் இறைவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் இறைவனை நம் ஸ்வரூப்பமாக உணர வேண்டும் அருணகிருநாதர் பாடின மாதிரி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே அப்படின்னு அருணகிரிநாதர் பாடின மாதிரி இறைவனை நம்முடைய உணர்வாக உணர்வதற்கு அவர்கள் முயலுகிறார்கள் அனன்ய மனசகா அனன்யம்னா பற்றற்ற தன்மை பொருள் பற்று கிடையாது புலநின்பற்று இல்லை அறம் செய்வதிலும் பற்று இல்லை அறத்தை கடைப்பிடித்தாலும் ஆண்டவனையே பற்றி ஆண்டவனை தங்களுடைய ஸ்வரூபமாக உணர வேண்டும் எல்லாம் எங்கும் இறைமயம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக அவர்கள் இடைவிடாது வழிபடுகிறார்கள் அனன்ய மனசா மாம் பஜந்தி வேற எதிலும் மனதை செலுத்தாமல் என்னை வழிபடுகிறார்கள் சிந்திக்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள் மகாத்மானூதாதிமவியம்